அத்தியாயம் நாற்பத்தி எட்டு வெற்றி அளவற்ற அருளாளும் அன்படையோனும் ஆகிய அல்லாஹாவின் தெளிவான மாபெரும் வெற்றியை உமக்கு நாம் அளித்தோம் உமது பாவத்தில் முந்தியதையும் ஹிந்தியதையும் உமக்காக அல்லாஹ் மன்னிப்பதற்காகவும் தனது அருட்கொடையை உமக்கு முழுமைப்படுத்திடவும் உமக்கு நேரான பாதையை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் மகத்தான உதவியை உமக்கு செய்வதற்காகவும் இவ்வெற்றியை அளித்தான் தமது நம்பிக்கையுடன் மேலும் நம்பிக்கையை அதிகமாக்கிக் கொள்வதற்காக அவனே நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்களில் நிம்மதியை அருளினான் வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அல்லாஹோக்கே உரியன அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் சொர்க்க சோலைகளில் அவன் செய்வதற்காக நிம்மதி அளித்தான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களின் பாவங்களை அவர்களை விட்டும் அவன் நீக்குவான் இது அல்லாஹுவிடம் மகத்தான வெற்றியாக இருக்கிறது நயவஞ்சகர்களான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹவை பற்றி தீய எண்ணம் கொண்ட இணை கற்பிக்கும் ஆண்களையும் பெண்களையும் அவன் தண்டிப்பதற்காகவும் இவ்வாறு செய்தான் தீங்கு துன்பம் அவர்களுக்கு உண்டு அவர்கள் மீது அல்லாஹ கோபம் கொண்டு அவர்களை சபித்தான் அவர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளான் அது தீய தங்கும் இடமாக உள்ளது வானங்கள் மற்றும் பூமியின் படைகள் அல்லாஹோக்கே அல்லாஹூ மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் முகமதே உண்மை சாட்சியாகவும் நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் அனுப்பினோம் நீங்கள் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்புவதற்காகவும் அவனுக்கு உதவி செய்து அவனை கண்ணியப்படுத்திடவும் காலையிலும் மாலையிலும் அவனை துதிப்பதற்காகவும் நபியை அனுப்பினமிடத்தில் உலாஹுடமே உறுதிமொழி எடுக்கின்றனர் அவர்களின் கைகள் மீது அல்லாஹுவின் கை உள்ளது யாரேனும் முறித்தால் அவர் தனக்கு எதிராகவே யார் அல்லாஹ்விடம் எடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு மகத்தான கூலியை அவன் வழங்குவான் செல்வங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்களை திசை திருப்பிவிட்டன எனவே எங்களுக்காக மன்னிப்பு தேடுவீராக என்று கிராமவாசிகளில் போருக்கு வராமல் தங்கிவிட்டோர் முகமதே உம்மிடம் கூறுவார்கள் தமது உள்ளங்களில் இல்லாத ஒன்றை தமது நாவுகளால் கூறுகின்றனர் அல்லாஹ் உங்களுக்கு தீமையை நாடினால் அல்லது நன்மையை நாடினால் அல்லாஹுடமிருந்து தடுக்க சிறிதளவேனும் சக்தி பெற்றவர் யார் என்று கேட்பீராக அவ்வாறில்லை நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் இல்லை இத்தூதரும் நம்பிக்கை கொண்டோரும் தமது குடும்பத்தாரிடம் ஒருபோதும் திரும்பி வரவே மாட்டார்கள் என்று நினைத்தீர்கள் உங்கள் உள்ளங்களில் இது அழகாக்கப்பட்டது தீய கருத்தை எண்ணினீர்கள் அழியும் கூட்டமாகவும் ஆகிவிட்டீர்கள் யார் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நம்பவில்லையோ நம்மை மறுப்போருக்கு நரகத்தை நாம் தயாரித்துள்ளோம் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அல்லாஹ்கே உரியது தான் நாடியோரை அவன் மன்னிப்பான் தான் நாடியோரை அவன் தண்டிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் நிகரட்ட அன்புடையவனாகவும் இருக்கின்றான் போரில் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எடுப்பதற்காக நீங்கள் புறப்படும் போது உங்களை பின்தொடர்ந்து வர எங்களை அனுமதியுங்கள் என்று போருக்கு செல்லாது தங்கியோர் கூறுகின்றனர் அல்லாஹுவின் வார்த்தைகளை மாற்றிட அவர்கள் நாடுகின்றனர் எங்களை பின்தொடராதீர்கள் இப்படித்தான் முன்னரே அல்லாஹ் கூறிவிட்டான் என முகமதே கூறுகிறார்கள் நீங்கள் எங்கள் மீது பொறாமைப்படுகிறீர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள் அவ்வாறில்லை குறைவாகவே தவிர அவர்கள் புரிந்து வலிமை மிக்க ஒரு சமுதாயத்துடன் போரிட அழைக்கப்படுவீர்கள் அல்லது அவர்கள் சரண் அடைவார்கள் நீங்கள் கட்டுப்பட்டால் உங்களுக்கு அல்லாஹ் அழகிய கூலியை கொடுப்பான் இதற்கு முன்னர் புறக்கணித்தது போல் புறக்கணித்தால் உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை அளிப்பான் என்று கிராமவாசிகளில் போருக்கு செல்லாத தங்கியோரிடம் முகம்மதே கூறுகிறார்கள் போருக்கு செல்லாமல் இருப்பது குருடர் மீது குற்றமில்லை நொண்டியின் மீதும் குற்றமில்லை நோயாளியின் மீதும் குற்றமில்லை யார் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுகிறாரோ அவரை சொர்க்கச் சோலைகளில் அவன் நுழைய செய்வான் அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் யார் புறக்கணிக்கிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை அளிப்பான் அந்த மரத்தின் அடியில் உம்மிடம் உறுதிமொழி எடுத்தபோது நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களின் உள்ளங்களில் இருப்பதை அவன் அறிவான் அவர்களுக்கு நிம்மதியை அருளினான் அவர்களுக்கு சமீபத்தில் இருக்கும் வெற்றியையும் வழங்கினான் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்று ஏராளமானவற்றையும் அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனாகவும் இருக்கின்றான் போர்க்களத்தில் எதிரிகள் விட்டு சென்று ஏராளமான பொருட்களை எடுப்பீர்கள் என அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்தான் அதை உங்களுக்கு விரைவாகவே நிறைவேற்றினான் நம்பிக்கை கொண்டோருக்கு சான்றாகிடவும் உங்களுக்கு நேரான வழியை காட்டவும் மனிதர்களின் கைகளை உங்களை விட்டு தடுத்தான் இன்னொரு கூட்டத்தினர் மீது நீங்கள் இன்னும் சக்தி பெறவில்லை அவர்களை அல்லாஹ் முழுமையாக அறிந்து வைத்துள்ளான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் உங்களுடன் ஓடுவார்கள் உதவி செய்பவனையோ காண இதுவே முன்னர் அல்லாஹுவின் வழிமுறை அல்லாஹுவின் வழிமுறைக்கு எந்த மாறுதலையும் நீர் காண மக்காவின் மைய பகுதியில் அவர்களுக்கு அவன் உங்களுக்கு வெற்றி அளித்த உங்கள் கைகளை அவர்களை விட்டும் அவர்கள் கைகளை உங்களை விட்டும் அவனை தடுத்தான் நீங்கள் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கிறான் அவர்கள் தாம் ஏக இறைவனை மறுத்தார்கள் மஸ்ஜிது விட்டு உங்களை தடுத்தார்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பலி பிராணியை இடத்தை அடையவதையும் தடுத்தார்கள் உங்களுக்கு தெரியாத நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் தாக்கி அவர்கள் அறியாமல் அவர்களால் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் என்பது இல்லாவிட்டால் போரிட அனுமதித்திருப்பான் தான் நாடியோரை தனது அருளில் அல்லாஹ் செய்வான் அவர்கள் தனியாக பிரிந்தால் அவர்களில் நம்மை மறுத்தோரை கடும் வேதனையால் தண்டிப்போம் ஏக இறைவனை மறுத்தோர் தமது உள்ளங்களில் வைராகியத்தையும் மூடத்தனமான வைராகியத்தையும் ஏற்படுத்திய அல்லாஹ் தனது நிம்மதியை தனது தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டோர் மீதும் அருளினான் இறை அச்சத்திற்கான வார்த்தையை அவர்கள் பற்றி பிடிக்குமாறு செய்தான் அவர்கள் அதற்கு உரிமை படைத்து தகுதியுடையவராகவும் இருந்தனர் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கின்றான் அல்லாஹ் தனது தூதருக்கு அவர் கண்ட கனவை உண்மையாக்கிவிட்டான் எனவே அல்லாஹ் நாடினால் நீங்கள் பாதுகாப்பாகவும் உங்கள் தலைகளை மழித்தும் தலைமுடியை குறைத்தும் அஞ்சாதும் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைவீர்கள் நீங்கள் அறியாததை அவன் அறிவான் இது அல்லாத சமீபத்திய வெற்றியையும் அவன் ஏற்படுத்திவிட்டான் ஏனைய எல்லா மார்க்கத்தையும் விட மேலோங்க செய்வதற்காக அவனே தனது தூதரை நேரு வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பினான் அல்லாஹு கண்காணிக்க போதுமானவன் முகமது அல்லாஹுவின் தூதர் ஆவார் அவருடன் இருப்போர் ஏக இறைவனை மறுப்போர் மீது கடுமையாகவும் தமக்கிடையே இரக்கம் மிகுந்தும் இருக்கின்றனர் ருக்கு சஜிதா செய்தோராக அவர்களை காண்பீர் அல்லாஹுவிடமிருந்து அருளையும் பொருத்தத்தையும் தேடுவார்கள் அவர்களின் அடையாளம் சஜிதாவின் தழும்பாக அவர்களின் முகத்தில் இருக்கும் இதுவே தௌராத்தில் அவர்களது உதாரணம் எஞ்சிலில் அவர்களுக்குள்ள உதாரணமாவது ஒரு பயிரை போன்றது அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது பின்னர் அதை பலப்படுத்துகிறது பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது நிராகரிப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகளை அது மகிழ்ச்சி அடைய செய்கிறது அவர்களில் நம்பிக்கை கொண்டு நல்லரங்கள் செய்தோருக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்களித்துள்ளான்